அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நாப்பத்தாறாவது அதிகாரமான சிற்றினம் சேராமை அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்திருக்கிறோம் அதோட சாரத்தை இப்போ பார்க்கலாம் முதல் குரல் என்ன சொல்லியது சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் என்றது அதாவது பெரியவர்களுடைய சுவாவம் என்னன்னா சாதாரண ஜனங்கள் அல்பமான அதாவது அறிவிலும் ஒழுக்கத்திலும் குறைந்த ஜனங்களைக் கண்டு பயப்படுவார்கள் அச்சப்படுவார்கள் ஆனால் அந்த சாதாரண ஜனங்கள் அதாவது சாதாரண ஜனங்கள்னா என்ன அர்த்தம் அறிவிலும் ஒழுக்கத்திலும் ஒழுங்கில்லாதவர்கள் அந்த மாதிரி ஜனங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக சேர்ந்துப்பாங்க ஆக சிறியவர்கள் சிறியவர்கள் கூட்டத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக சேர்ந்து கொள்வார்கள் ஆனா பெரியவர்கள் அவர்களை கண்டு அச்சப்படுவார்கள் அப்படிங்கிறது முதல் குரலுடைய கருத்து இந்த குரல் மூலம் என்ன சொல்லப்பட்டது சிறிய இனம் பெரியவர்களுக்கு ஆகாது அப்படின்னு அர்த்தம் சிறிய இனம்னு சாதாரண அறிவிலும் ஒழுக்கத்திலும் முறையில்லாதவர்கள் ஒழுங்கில்லாதவர்கள் அர்த்தம் இரண்டாவது குரல் பார்க்கலாம் நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தர்க்கு இனத்து இயல்வதாகும் அறிவுனர் ஜலம் அதாவது தண்ணீரானது நிலத்தோட தன்மையை பெற்று நிலத்தோட நிறம் சுவைகளெல்லாம் அடையும் அது மக்களுடைய புத்தியானது அறிவாற்றலானது அவர்களுடைய சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய தன்மையை அடையும் இந்த குரலில் ஏன் சான்றோர்கள் சிற்றினத்தோடு சேர்றது இல்லைங்கிறதுக்கு காரணம் சொல்லப்பட்டது மூன்றாவது குரல் மனத்தானாம் மாந்தற்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான எனப்படும் சொல் மனிதர்களுக்கு இயற்கை அறிவுங்கிறது புலனறிவுங்கிறது மனசினாலே ஏற்படுறது இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய தன்மை அந்த சொல்லானது யாரோட பழகிறோமோ அந்த இனம் காரணமாக ஏற்படுகிறது ஆக மனிதனுடைய அறிவு வளர்ச்சிக்கு மனசை காட்டிலும் கூடியிருக்கூடிய ஜனங்கள் இனந்தான் முக்கிய காரணம்ங்கிறது இந்த குரலில் உறுதியாக சொல்லப்பட்டது நாலாவது குரல் மனத்து உளது போல காட்டி ஒருவருக்கு இனத்து உளதாகும் அறிவுன்னார் அந்த சிறப்பான அறிவு ஒருவனுக்கு அவனுடைய மனத்திடத்து இருப்பது போல தெரிஞ்சாலும் கூட அவன் சேர்ந்துள்ள இனத்தினால்தான் அந்த அறிவு வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஒருத்தங்கிட்ட அறிவு நல்ல சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அது அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் அவன் பழகின ஜனங்களால தான் அது வந்ததுன்னு புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் அஞ்சாவது குரல் சொல்லியது மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும்னு இந்த மனசனுடைய சுத்தம் வேலை பண்ணுறதோட சுத்தம் இதெல்லாம் நம்ம பழகிற ஜனங்களை பொறுத்து தான் அமையும்ங்கிறது இந்த குரலில் சொன்ன விஷயம் மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும் இனம் தூயாருக்கு இல்லை நன்று ஆகாவினேங்கிறது ஆறாவது குரல் நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு நல்ல சந்ததிகள் குழந்தைகள் எல்லாம் அமையும் ஆனால் எல்லாரோடையும் நல்ல சத்சங்கத்தில் பெரியவங்களோட சேர்ந்திருக்கிறவங்களுக்கு ஒரு காரியம் நல்ல காரியம் ஆகாமல் போச்சுங்கிறது இருக்கவே இருக்காதுன்னு அர்த்தம் மனம் தூயவர்களுக்கு குழந்தைகள் வம்சங்கள் அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் நன்றாக இருப்பார்கள் இனம் நல்ல இனம் தூய்மையான இனத்தோடு பழகினா நடக்கக்கூடாத ஒரு காரியம் உயர்ந்த காரியம் எந்த காரியம் வேணாலும் சாதிச்சுக்கலான்னு அர்த்தம் ஆக இந்த குரலில் ஒரு கருத்து இருக்குது அதாவது இனத்தால் மனம் மனத்தால் இனம்ங்கிற ஒரு கருத்து இதுக்குள்ள அடங்கியிருக்கிறதுங்கிறத உணரணும் ஏழாவது குரல் சொல்லுகிறது மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் அதாவது இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நிலையான உயிர் மண்ணுயிருக்கு மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் இன்பத்துக்கு காரணமான செல்வங்களை எல்லாம் கொடுக்கும் ஆனால் நல்லவங்களோட பழகிறது இனநலம் இருக்கே அது எல்லா செல்வங்கள் மாத்திரம் இல்லை எப்பவும் நிலைச்சிருக்கக்கூடிய புகழ கொடுக்கும் என்றது மனநலம் நன்கு உடையர் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்புடைத்துங்கிறது எட்டாவது குரல் ஏதோ முந்தைய ஜென்மாவில் நாம் நிறைய புண்ணியம் வண்ணத்தினால மனசு நல்லா இருந்தா கூட நல்லவங்களோட பழகிறது அப்படிப்பட்ட மனசு நல்லா இருக்கிற சான்றோருக்கு பாதுகாப்பு சிறந்த பயனை கொடுக்கும் அப்படிங்கிற கருத்தை கொடுத்தது எப்படி இருந்தாலும் சத்சங்கம் நல்லார் ரொம்ப அவசியம்ங்கிற கருத்து சொல்லப்பட்டது ஆறு ஏழு எட்டு இந்த மூணு குரல் பாக்களில் சான்றோர்கள் ஒருத்தர் ரொம்ப உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இனநலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றியமையாததுங்கிற கருத்து சொல்லப்பட்டது ஒன்பதாவது குரல் சொல்லுகிறது மனநலத்தின் ஆகும் மறுமை மற்ற அகுதும் இனநலத்தின் ஏமாப்புடைத்து நல்ல எண்ணங்கள் நிறைந்த மனத்தினால் மறுபிறவியிலும் இன்ப அடையும் அதுவும் கூட நல்லவர்களுடைய இணக்கத்தினால்தான் ஏற்படும் வலிமையினால்தான் உண்டாகும்னு சொன்னார் ஆ அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது எல்லாத்துலேயுமே இந்த அஞ்சு குரட்பாக்கள்லேயும் சிற்றினம் சேராமையினுடைய சிறப்பு நல்லெண்ணம் சேரக்கூடியதனுடைய தன்மையும் உடன்பாட்டு முறையினாலேயும் அதாவது நேர்மறை எதிர்மறை கோணத்தில் சொல்லப்பட்டது கடைசி குரல் நேர்மறை எதிர்மறையிலையும் சொல்லுகிறது நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதும் இல் அப்படின்னா நல்லவர்களோட சேர்ந்திருக்கிறத காட்டிலும் வாழ்க்கையில் சிறந்த துணை எதுவும் கிடையாது கெட்டவங்களோட ஒழுக்கம் அறிவில்லாத ஜனங்களோட சேர்ந்திருக்கிறத காட்டிலும் பெரிய கெடுதல் ஒன்றும் இல்லை ஆக நல்லிணக்கத்தினுடைய சிறப்பு நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் உபதேசிக்கப்பட்டது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்